ஐநூத்தி ஒன்று அன்னத்தினால் பிரீத்தியடையும் மனதை உடையவள் ஐநூற்றி ரெண்டு எல்லா பக்தர்களுக்கும் சுகத்தை கொடுப்பவள் ஐநூற்றி மூணு லாக்கினி தேவியின் ஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்று லாக்கினி தேவியை பின்வருமாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது திக் பத்மே த்ரி um சக்திம் தம்போளி திக்குகள் பத்தானபடியால் திக்பத்ரம் என்ற பத்து தளங்களை குறிக்கும் ஐநூத்தி நாலு சுவாதிஷ்டாம்பு ஜகதா சுவாதிஷ்டான கமலத்தை அடைந்தபடி ஒன்னு சுவாதிஷ்டான பத்மம் குஹியஸ்தானத்தில் இருப்பது ஆறு தளங்களை உடையது இந்த தளங்களில் ப ரெண்டு மா யா ல என்ற வர்ணங்கள் இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும் ஐநூத்தி அஞ்சு சத்துர்வக்ர நான்கு முகங்களோடு அழகாக இருப்பவள் 506. ஆறு சூலாத்யாயுத சம்பா சூலம் முதலான ஆயுதங்களோடு நிறைந்த கைகளை இந்த ஆயுதங்கள் சூலம் பாசம் கபாலம் மங்குஷம் எட்டு அதிகர் மிகுந்த கர்வத்தோடு கூடியவள் காக்கினி தேவி அதிகமான சௌந்தர்யம் முதலியானவைகளுடன் இருப்பதால் கர்வத்தோடு இருப்பதாக சொல்லப்பட்டது ஐநூத்தி ஒன்பது மேதோ நிஷ்ட மேதஸ் கொழுப்பு என்ற தாதுவில் இருப்பவள் ஒன்று கர்வத்திற்கு மூலதாதுவான கொழுப்பிற்கு அபிமானி தேவதையாக இருப்பதால் அதிக கர்வமடைந்தவள் என்று ஏற்படுகிறது ஐநூற்றி பத்து மது பிரீதா மத்தியத்தில் பிரீத்தியுள்ளவள் ஒன்று மது என்றால் தேனுக்குப் பெயர் ரெண்டு அம்பாள் மதுவினால் பிரீத்தி அடைவது ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என் மதுநா ஜுஹோ தீ மகதீ ஐநூத்தி பதினொன்னு பந்தின் பந்தினி முதலானவர்களோடு கூடியவள் இவர்கள் பெயர் பந்தினி பத்ரகாளி மகாமாயா யசஸ்வினி ரக்தா லம்போஷ்டி ஐநூத்தி பன்னெண்டு தயிர் கலந்த அன்னத்தில் அதிக விருப்பமுடையவள் ஐநூத்தி பதிமூணு காக்கினி ரூபதாரிணி காக்கினி தேவியின் ரூபத்தை உடையவள் காக்கினி தேவியின் தியானம் பின்வருமாறு रसधनललिसे, ம ரிசேதா்ராம்பாரய்தீ த்ஷிகுணகாங்கூத்தம் மெதா தாத்து பிரதி அலிமதமு பந்தினி முக்கியயுக்தீதா தோத்தனை அபிமதபலாம் காக்கிநீம் பாவையசங்களானபடியால் ரசதளம் என்பது ஆறு தளங்களை குறிக்கும் வேதங்கள் நான்காகியால் வேதவக்ராம் என்பது நான்கு முகங்களை குறிக்கும் ஐநூத்தி பதினாலு மூலாதார பத்மத்தில் ஏறி இருப்பவள் ஒன்று அதாவது அதன் கர்ணிகையில் இருப்பவள் என்று அர்த்தம் ரெண்டு மூலாதார பத்மம் என்பது குஹியஸ்தானம் பாயு ஆசனம் இவற்றின் நடுவில் இருப்பது நான்கு தளங்களை உடையது அவற்றில் வாட்சா என்ற நான்கு வர்ணங்கள் இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும் ஐநூற்றி பதினஞ்சு பஞ்சவக்திரா ஐந்து முகங்களை உடையவள் ஐநூற்றி பதினாறு அஸ்தி சம்ஸ்திதா அஸ்தி எலும்பு தாத்துவில் இருப்பவள் ஐநூற்றி பதினேழு அங்குஷாதி பிரகரணா அங்குசம் முதலிய ஆயுதங்களை உடையவள் இந்த ஆயுதங்கள் அங்குஷம் ஸ்ருனி தாமரை புஸ்தகம் ஞானமுத்ரை ஐநூற்றி வரதாதி நிஷேவிதா வரதா முதலான சக்திகளால் சேவிக்கப்பட்ட இவர்கள் பெயர் வர திரீண்ட சரஸ்வதி ஐநூற்றி பத்தொம்பது முக்கௌதனா சக்த சிகாண்ணத்தில் அதிக விருப்பமுடையவள் முதம் என்பது சிறுபெயர் முத்காண்ணம் என்பது முத்தகத்தினால் செய்யப்பட்ட குழம்பில் கலந்த அன்னமென்று அர்த்தம் அது உடைத்த முக்தம் வெல்லம் தேங்காய் மிளகு உப்பு பொடி முதலான சாமகிரிகைகளால் தயாரிக்கப்படுகிறது சூஷாலி சுஷிதண்டுல து பிம்ப்ள்கும் பிரோம் தன்ம நாழிகேரம் முிமாரீச்சம் சார் ததம் சன்த்தவம் ரஜ்தீரம் விதையுடபோம் விதோ கோக்ஷீரே சேணிய கமலாசன மந்தாசன சித்தாந்தம்குமே இருப்பவள் சாக்கினி தேவியின் தியானம் பின்வருமாறு பஞ்சவக்ராம் அபிகம லலித்த வர்தான் ிய கமலத்தில் இருப்பவள் அக்ஞா சக்கரமானது புருவங்களுக்கு நடுவில் இருப்பது இரண்டு தளங்களை உடையது ஹா ஷா என்ற இரண்டு வர்ணங்களையும் அந்த இரண்டு தளங்களில் இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும் ஐநூத்தி இருபத்தி ஆறு முகங்களை உடையவள் ஐநூத்தி இருபத்தி நாலு மஜ்ஜா சம்ஸ்தா மஜ்ஜ எனப்படும் தாதுவின் அபிமானி தேவதையாக இருப்பவள் மஜ்ஜன் என்பது எலும்பு மாம்சம் இவைகளின் சாரம் ஊன் என்பது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்பிதா ஹம்சவதி முதன்மையாகவுடைய சக்திகளோடு கூடியவள் இவர்கள் பெயர் ஹம்சவதி க்ஷமாபதி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஹரித்ராசிகா மஞ்சள் கலந்த நிறமான அன்னத்திலேயே அதிகமான பிரியமுள்ளவள் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஹாக்கினி ரூபதாரிணி ஹாக்கினி தேவியின் ரூபத்தை தரிப்பவள் ஹாக்கினி தேவியின் தியானம் பின்வருமாறு बिन्दु तलयुग कलिते, ூமேபே தளயக்கலித்துக்லவர்ண்கராப்ஜயேர் ஜானமுமரு கமலா அக்ஷமா கபாலம் ஹாக்கி தேவியின் நான்கு கைகளில் ஞானமுதிரை டமருக்கம் அக்ஷமாலை கபாலம் இருக்கின்றன ஐநூற்றி இருபத்தி எட்டு சகசிரதள பத்மஸ்தாம் சகஸ்ரார கமலத்தில் இருப்பவள் சகஸ்ரார கமலம் என்பது பிரம்மாந்தரத்தில் இருப்பது ஐநூற்றி இருபத்தி ஒம்பது சர்வ வர்ணோபோபித சர்வவிதமான வர்ணங்களால் சோபிக்கிறவள் ஒன்று அதாவது பாடலை சாம ரத்த பீதம் முதலான எல்லா விதமான கூடிய ரூபத்தை உடையவள் சித்ரவர்ணமாயிருப்பவள் ரெண்டு வர்ணம் என்றால் அக்ஷரத்திற்கு பெயர் இந்த அர்த்தத்தில் அகாரம் முதல் சகாரம் வரையில் உள்ள ஐம்பது அக்ஷரங்களுக்குரிய அமிர்தா மாவதி முடிய இருப்பவர்கள் ஐம்பது தேவதைகள் இது அனுலோமக் கிரமம் இவர்களையே விலோமக்கிரமமாக சமாவதி முதல் அமிர்தா முடிய கணக்கிட்டால் ஐம்பது ஆக நூறு இந்த நூறு பேரும் ஒவ்வொருவரும் பத்து தளம் வீதம் வீற்றிருப்பதாய் நூறு பேரும் ஆயிரம் தளங்களில் இருக்கிறார்கள் இவ்விதம் சர்வவர்ணங்களின் தேவதைகள் தன் சமீபத்தில் இருக்க விளங்கிக் கொண்டிருப்பதால் யாக்கினி தேவியை சர்வவர்ணோபசோபிதா என்று சொல்லப்பட்டது உப என்றால் சமீபத்தில் என்று அர்த்தம் ஊன வரருச்சியின் கடவையாதி சங்கையின்படி ஊ ப என்பது ஊ ஜீரோ ப ஒன்று பத்தை குறிக்கும் ஒரு தேவதையும் பத்து தளங்கள் இருப்பதாக மேலே சொல்லியது இதன் மூலமாகவும் ஏற்படுகிறது நாளை இந்த கணக்கையொட்டியே சிலர்கள் யோகினி ஞாசம் செய்யும் போது ஒவ்வொரு தேவதையையும் பத்து தடவை சொல்லி ஞாசம் செய்வதுண்டு ஐநூற்றி முப்பது சர்வாயுதரா சகலவிதமான ஆயுதங்களை தரிப்பவள் இதே விதமாக ஸ்ருதியிலும் சகஸ்ராணி சகசிரதா பாகோஸ்தவ என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐநூற்றி முப்பத்தி மூணு சுக்லசம் சுக்ல வீரியதாதுவின் அபிமானி தேவதையாக இருப்பவள் ரமண காலத்தில் செய்ய வேண்டியதாக பவிஷோத்தர சொல்லப்பட்ட ஒரு தியானத்திற்கு சுக்லம் என்று பெயர் அதில் நிலையுள்ளவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் ஐநூத்தி சர்வதோமுகி எல்லா திக்குகளிலும் திரும்பிய முகங்களை உடையவள் இவ்வாறே சர்வதோஷி என்று கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஐநூத்தி முப்பத்தி சகலவிதமான அன்னங்களாலும் பிரீத்தியடையும் மனதை உடையவள் ஐநூத்தி முப்பத்தி நாலு யாக்கின் யாகினி தேவியின் ஸ்வரூபத்தை உடையவள் யாக்கினி தேவியின் தியானம் பின்வருமாறு முண்டவ்யோ மஸ்தே தசே கர்ச்சந்திரம் ரேதோ நிஷா சமஸ்துலிதராம் சர்வோ வக் பத்மா ஆன பிரகடபரிவாம்பி பரஷிவரைய்விதமாக அம்பாளை யோகிஸ்வரூபமாய் வர்ணித்துவிட்டு இனி வேறு பிரகாரங்களால் வர்ணிக்க தொடங்குகிறார் என்ற ரூபமாக இருப்பவள் றுூமாக இருப்பா தேவஹ்தானே ஸ்வதா என்றபடி யாக்னியில் போடும் போது சொல்லப்படும் வச்சனங்கள் ஸ்வதா என்பவைகள் இவற்றின் தேவதைகளை குறித்து செய்யும் போது ஸ்வஹா என்றதையும் பித்ருக்களை குறித்து செய்யும் போது ஸ்வதா என்பதையும் பிரயோகம் செய்ய வேண்டும் ரெண்டு இந்த பதங்களை ஒருவன் உச்சரிப்பதினால் தேவாதிகளுக்கு எப்படி திருப்தி ஏற்படுமோ அதே திருப்தியானது அவர்களுக்கு அவன் அம்பாளுடைய பெயரை சொல்வதனால் ஏற்படுவதாகவும் பிரம்மஜானிகள் அம்பாளுடைய பெயரை சொல்வதனாலேயே ஸ்வதா முதலான பதங்களை சொல்வதின் பிரயோஜனமாகிய தேவாதிகளுடைய பிரீத்தியை அடைவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது सम्स्ता सम्स्ता देवी சோமசம்ஸாச்சாஸ்பாரீ கிரிந்தே ப்ரம்மவாதி சமஸ்துர்துதீரே திருத்த महेशु மகேஷு स्वाहा सीवै ீ பித்திருத்திருத்து உச்சாரியசேத்தம் அத்தவன என்ற ரூபியாக இருக்கிறாள் என்பதாக அக்னி ரூபமான மூர்த்தியின் பத்னிக்கு ஸ்வாகா என்று பெயர் என்றும் இவரே ஸ்கந்தருடைய தாயார் என்றும் சொல்லப்படுகிறது பசுபீரிய தன யாஸ்ம்தாத்திருத்த வாயுபுராணம் அஞ்சு ஸ்வாகா மகேஸ்வரே புரே என்ற பத்மபுராண வசனத்தின்படி மகேஸ்வர பீட்டத்தின் அதிஷ்டான தேவிக்கு ஸ்வாகா என்று பெயர் ஆறு இந்த நாமங்களை பிரயோகத்தில் ஸ்வாகா நமி ஸ்வதா நம என்றும் நம ஸ்வதாயே நம என்றும் சொல்லலாம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபமாக இருப்பவள் ஒன்று சிருஷ்டிக் கிரமத்தை பற்றி சொல்லுகையில் முதல் முதலாக இருக்கும் மூலப்பிரகிருத்தியை பற்றி ஏற்கனவே வந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு நாமமாகிய மூலப்பிரகிருதி என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு புத்தியினுடைய அடையாளமில்லாமல் இருக்கின்றபடியால் அமதி என்ற பெயர் ஏற்பட்டது அபிதமான ரூபமாக அம்பாள் இருப்பதாகவும் ஏற்கனவே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆ என்பது கொஞ்சம் என்று அர்த்தமுடியதாகையால் அதையொட்டி வித்தியாத்மகமான ஞான ரூபத்தோடு கூடியவள் என்றும் சொல்லலாம் இதே பதத்திற்கே சுவாத்ன விஜயானம் என்ற அர்த்தம் இருப்பதாக துர்கபட்டரால் சொல்லப்பட்டிருக்கிறது ஐநூத்தி மேதா புத்தி விசேஷ ரூபமாக இருப்பவள் ஒன்னு மேலே சொல்லிய அமதி என்பதற்கு பிறகு புத்தியோடு கூடியதாக ஏற்படும் சிருஷ்டிக்கு மேதா என்று பெயராகையால் அந்த அம்பாள் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு தீர்த்தாரணாபதீ மேதா என்ற அக்னிபுராண வசனப்படி ஞாபக சக்திக்கு மேதா என்றும் தீ என்றும் பெயர் முந்திய ஜன்மாந்தரங்களில் செய்த காரியங்களின் வாசனையானது அடங்கி ஒடுங்கி அமதிஹி என்ற முதல் சிருஷ்டி ரூபத்திலிருந்த பிறகு அவைகளின் ஞாபகம் ஏற்படுவதாக இரண்டாவது மேதா என்ற பெயர் மூணு அம்பாள் மேதா ரூபமாக இருப்பதை தேவி மகாத்மியத்தில் சகல பூதங்களில் இருக்கும் மேதா ரூபமாக இருப்பதை யா தேவி சர்வூஷோ மேதா ரூபேணாக தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு மேதா காஷ்ம மண்டலே என்ற பத்மவசனப்படி காஷ்மீரத்தில் இருக்கும் அம்பாளுக்கு மேதா என்று பெயர் ஐநூத்தி முப்பத்தி ஒன்போது ரூபமாக இருப்பவள் ஐநூத்தி நாற்பது ஸ்மிருதிஹே ஸ்மிருதிகளின் ரூபமாக இருப்பவள் வேதங்கள் அம்பாளுடைய ரூபமாக இருப்பதை அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ீீீரம் பத்தவாச்சம் தேவீ தயீ பகவீனாசி சர்வாத்தா பரமாத்தீவி மகாத்மியம் ருச்சோயுமிமா பிராமண சகஜம் ரூபம் நித்யஷா சக்தி ரவ்யாம் கூர்மபுராணம் ரெண்டு ஸ்ருதி என்றால் கேட்பது ஸ்மிருதி என்றால் நினைவு ஞாபகம் என்று அர்த்தம் ஆகவே ஸ்ரவண ஸ்மரணாத்மகமான ஞான அம்பாள் இருப்பதை இந்த நாமங்களில் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் யா தேவி சர்வபூதேஷோ ஸ்மிருதி ரூபேணம் தேவி ஸ்மிருதி சம்ஸ்மரணி ஸ்மரதே சர்வகாரியாணி தேனோதிருஷே வாயு புராணம் நடக்கிற நடந்த நடக்க போகிற சகல காரியங்களை பற்றிய நினைவுகளுடன் இருப்பதால் அம்பாளுக்கு ஸ்மிருதி என்று பெயர் ஐநூற்றி அனுத்தம தனக்கு மேற்பட்டவர் இல்லாதவள் ஒன்று அதாவது அம்பாளை விட உத்தமமானவர் என்று சொல்லக்கூடியதாக ஒருவரும் இல்லை என்று தாத்பரியம் பகவத்கீதை ரெண்டு லோகத்தில் மனுஷர்களின் அதமனாயிருப்பவனை ருத்ரஹீனன் என்றாவது விஷ்ணுஹீனன் என்றாவது சொல்லாமல் சக்திஹீனன் என்று சொல்லுவது வழக்கமாயிருப்பதிலிருந்து அம்பாளே அனுத்தமமான தெய்வம் என்று ஏற்படுகிறது रुद्रहीनं, புத்தி அல்லது ஐஸ்வர்யம் அதோடு கூடியவள் அனுத்தமா அதாவது ஸ்வதந்திரமான புத்தி சகஜமான ஐஸ்வர்யம் இவைகளை உடையவள் என்று தாத்பரியம் புண்ணிய கீர்த்தே ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு புண்ணியத்தை கொண்டு கீர்த்தியுடையவள் அம்பாளுடைய கீர்த்தியை ஸ்மரிப்பதும் சொல்வதும் புண்ணியத்தை கொடுக்கும் என்றும் தன்னுடைய பக்தர்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பதில் கீர்த்தி வாய்ந்தவள் என்றும் சொல்லலாம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு புண்ணிய லப்ய அதாவது முன் செய்திருக்கும் பலனாகத்தான் அம்பாளுடைய கிருபையை அடையக்கூடும் என்று தாத்பரியம் பஷந்தி புண்ணிய வினராோ நி தீம் பகவீ சிவா தேவிபாக அத்தியாவிரிஞ்சாதி பிரணந்தம் ஸோ வா கதம்கு பிரபவீ சௌந்தர்யலீ ஐநூற்றி நாற்பத் நாளை புண்ணிய கீன புண்ணியமான சிரவண கீர்த்தனங்களை உடையவள் அதாவது அம்பாளுடைய கதாசிரணமும் அம்பாளுடைய நாம கீர்த்தனமும் புண்ணிய பிரதானவை என்று தாத்பரியம் ரெண்டு அம்பாளுடைய கதாசிரமணமும் நாம கீர்த்தனமும் விகிதமான அவசியம் செய்ய வேண்டியதான கர்ம ரூபமாக இருக்கின்றன என்றும் சொல்லலாம் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு புலோமஜார் தகுஷன் தேவலோகத்தை ஆளும்போது, போது இந்திரனை தான் திரும்பவும் அடைவதற்காக இந்திராணியானவள் அம்பாளை பூஜித்த விருத்தாந்தமானது, தேவி பாகவதம் ஆறாவது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐநூத்தி நாற்பத்தி பந்தங்களிலிருந்து விடுவிப்பவள் பந்தம் என்பதே அவித்தியான ரூபமான பந்தம் சம்சார பந்தம் ரெண்டு அல்லது காராகிருகம் முதலியவைகளில் கட்டுண்டிருப்பதையும் பந்தம் என்று சொல்லப்படும் அவைகளிலிருந்து அம்பாழ்பு விடுவிப்பதாக சொல்லப்படுகிறது ராஜ்யா கிருத்தேனா ஸ்மரன் மமைதரித்தம் நரோ முச்சேதேவி மகாத்மியம் बंधे वते मखती मृत्युपेय प्रसक् वित्च विच सामे समस्त जननी चरण भवानी दुर्गा चंद्र कलास्तु मूने விடுவிக்கப்பட்டமானது ஹரிவம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பானாசுர பிரகித பந்த கபந்த மோக்சான் பிரசாதாத் சாமி சிவா கை லமபியோ தோது துர்கா சந்திரகலாஸ்துதி இதே மாதிரி காலகேதுவென்ற சுரனால் ஏகாவளி என்ற ராஜகன்யாகனவள் சிறையிடப்பட்டபோது அவளுடைய சகியான யசோதவதி என்பவள் அம்பாளை உபாசித்து ராஜகன்யை விடுதலை அடைய செய்தாள் என்றதான பிரித்தாந்தமானது தேவி பாகவதம் ஆறாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தேழு பந்தூராலக்போல் வளைவுகளுடைய கூந்தலை உடையவள் ஒன்று அழகமென்றால் முன்னெச்சி மயிருக்கும் பெயர் ரெண்டு இந்த நாமத்தை பற்பராலகா என்றும் சொல்வதுண்டு அப்போது வளைந்த முன்னச்சி மயிர்களை உடையவள் என்றும் அர்த்தம் பற்பாலகா என்பதுதான் விசேஷமாக அங்கீகரிக்கப்படும் பாடம் ஆ பாடலாதாம் லலிதா சவரத்னம் ஐநூத்தி நாற்பத்தி விமர்ச ரூபத்தை உடையவள் உண்மை பரபிரம்மமானது சிவசக்தி சம்மேளனமான ரூபம் என்பது ஸ்ரீவித்யையின் சித்தாந்தம் அதில் சிவன் வேறு சக்தி வேறு என்பது இல்லை இவ்விதமான அபேத ரூபத்தோடு கூடியிருக்கும் அம்பாளை பிரகாஷ விமர்ச சாமர்ஸ்ய ரூபடி என்று சொல்வது வழக்கம் பிரகாசமாத்திரமான சிவனானவர் அனன்யோன்முகமான அகம்பிரம்மத்தையுடையவர் அதாவது இதர வஸ்துக்களுடைய சம்பந்தம் இல்லாமல் சுத்த ரூபமாக இருப்பவர் சக்திபியான அம்பாள் இந்த ஜகத்தானது ஏற்கனவே பொருடாக ஏற்படுகிறது இவ்விதமாக உணர்ச்சியானது பரமசிவனுக்கு சுவாவிகமாக இருந்த அதை ஏற்படுத்தும் அவருடைய விமர்சரூபம் என்று சொல்லப்படும் சரம் அலம் ஜனய்தபிச்சம் சௌபாக சுத்தயம் இவ்விதமான விமர்சரூபத்தோடு அம்பால் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டது ஸ்ரீவித்யையில் பிரகாஷ ரூபத்தை காமேஸ்வரர் என்றும் விமர்சரூபத்தை காமேஸ்வரி என்றும் சொல்வது வழக்கம் ரெண்டு அல்லது என்றால் வாசக சப்தத்தை வார்த்தைகளை குறிக்கும் வாட்சியமான சொல்ல வேண்டியதான ஞானத்திற்கு வார்த்தையானது இன்றியமையாதது போல் வாசகத்திற்கு வாட்சியமானதும் இன்றியமையாததாக இருக்கிறது அதாவது வாக்கு அர்த்தம் இவை இரண்டும் ஒன்றை விட்டொன்று பிரியாது சகேன விமர்ச்சேன வினா பிரதே விமர்ஷம் சமபேஷதே. விவேகம் இவ்விதம் வாக்கு அர்த்தம் இவை இரண்டும் சேர்ந்திருப்பது போல் பார்வதி பரமேஸ்வரர்கள் கலந்திருக்கும் ரகசியத்தை காளிதாசரானவர் வாக் கத்தவிவசம்வத்தோ பிரதிபத்தயே ஜகத்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ என்று ரகுவம்சத்தில் சொல்லியிருக்கிறார் இதில் வாக்கானது விமர்சரூபிணியான அம்பாள் அர்த்தமானது பிரகாஷரூபமான பரமேஸ்வரர் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது வித்யா இருப்பவள் அதாவது மோட்சத்தை கொடுக்கும் ஞானஸ்வரூபமாக இருப்பவள் என்று தாத்பரியம் இதையேதான் வித்யா சிசா பகவதி பரமாஹி தேவி தேவி மகாத்மியத்திலும்ப்திகி சைவா என்று கௌடபாதருடைய ஸ்ரீவித்யா ரத்னசூத்ரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு மாயையினுடைய காரியங்களை பற்றிய விவேகத்தின் மூலமாக சரியான ஞானத்தை கொடுப்பதும் ஞானாக்ரியாத்மகமானதுமான தேஜஸில் இருப்பதுமான ஒரு காலாவிசேஷத்திற்கு சைவ தந்திரத்தின்படி வித்யை என்று பெயர் அந்த ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் ஐநூத்தி ஐம்பது ஜகத் பிரசூக ஆகாசம் முதலான ஜகத்திற்கு கா ஜனியாக இருப்பவள் ஆத்மன ஆகாசம்பூத முதலான ஸ்ருதி வாக்கியங்களிலும் இதையேதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு சர்வ வியாதி பிரசமனி சகலவிதமான வியாதிகளையும் சமனம் பண்ணுகிறவள் ஐநூற்றி ஐம்பத்தி சகலவிதமான மரணங்களையும் தடுப்பவள் எல்லாவிதமான மரணங்கள் என்பதனால் அபமிருத்யோ அகால மரணம் காலமிருத்தியோ வயதினுடைய ஏற்படும் மரணம் முதலியவை குறிக்கப்பட்டன ரெண்டு அம்பாளுடைய இந்த சகசிரநாம பாராயணத்தினாலேயே சகல வியாதிகளும் சகலவிதமான மிருத்யுவும் நீங்குவதாக பலஸ்ருதி அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சர்வரோக பிரசமனம் சர்வ ிம தீர்கதாயகம் மூணு பிரம்மஞ்ஞானம் ஏற்பட்டவனுக்கு வரணம் கிடையாது என்பதாக தேவம் முதன்மையாக எண்ணப்படுபவள் அம்பாள் சகலவிதமான ஜகத்திற்கு மூல இருப்பதால் அம்பாளையே தான் முதன் கணக்கிட வேண்டியதாக இருக்கிறது அல்லது கண்களை உடையவள் கண்யா அப்பேற்பட்ட கண்ணியர்களின் முதலாக இருப்பதால் அக்ரகன்யா ஐநூத்தி ஐம்பத்தி மனதுக்கு கோஷரமில்லாத ரூபத்தை உடையவள் அதாவது அம்பாள் குணங்களின் சம்பந்தம் இல்லாமல் இருப்பதால் நினைவுக்கு எட்டாத ரூபத்தை உடையவளாக இருக்கிறாள் என்று தாத்பரியம் ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு கலிகல்மஷனாசினி கலியுகத்தில் இருக்கும் கல்மசத்தையெல்லாம் நாசம் செய்பவள் என்று பலஸ்ருதி அத்தியாயத்தில் சொன்னபடி கலியுகமானது மிகுந்த பாபத்தோடு மிகுந்த பாபம் செய்கிறவர்களோடு கூடியிருக்குமாதலால் அந்த பாபத்தை போக்கடிக்க வேறு யாராலும் சாத்தியமில்லை என்றும் அதை அம்பாள் ஒருவளே செய்ய சாமர்த்தியம் உடையவள் என்றும் தாத்பரியம் இதையே சமாயாலம் ஜலம் ஜஹே தோயை கலரே கௌகசிய தேவி நாமானு கீர்த்தனம் என்று வாமன புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ செய்த எப்பேற்பட்ட பாபத்திற்கும் அம்பாளுடைய பாதஸ்மரணம்தான் பரமபிராய சித்தம் என்பதாக கிருத்திவா பிராய்ச்சி பரம் பிரோக் பராசக்தே பதம் ஸ்மிருதி என்பதாக பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லியிருப்பது கவனிக்கத்தக்கது ஐநூற்றி ஐம்பத்தாறு காத்யாயனி கோத்திரத்தில் காத்தியாயனி என்று அம்பாளுடைய சகல தேவதைகளுடைய சேர்க்கையான ரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ஓட்டியான பீடத்தின் அபிமானியான தேவதைக்கு காத்தியாயனி என்று பெயர் அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஓட்டியானம் காமரூபம் பூர்ணகிரி ஜாலந்தரம் என்ற நான்கு பீடங்களிலும் முறையே காத்தியாயனி காமாக்கியா பூர்ணேஸ்வரி சண்டி என்ற தேவதைகள் அபிமானிகளாக இருப்பதாக காளிகா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கல் இவைகளுக்கு பெயர் அம்பாள் ஜத்தை தாங்குவதினாலும் அதில் பரவி இருப்பதினாலும் காத்தியாயினி என்ற பெயர் ஏற்படுகிறது கம் பிரம்ம கம் சிரோக்தம் தாரணாத்யாம் தேவி புராணம் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு காலஹந்திரி காலனி மிருத்யுவை நாசம் செய்கிறவள் பிரம்மமானது காலனுக்கும் காலனாக இருப்பதால் ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கமலாஷனி விஷ்ணுவினால் விசேஷமாக உபாசிக்கப்பட்டவள் விஷ்ணுவானவர் இந்திரநீலமயமான ரூபத்தையுடையவளாக தேவியை எப்போதும் உபாசிக்கிறார் என்றும் அதனால் தனக்கிருக்கும் பதவியை அடைந்தார் என்றும் பத்மபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்திரநீலமயம் தேவிணூர்வம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது தாம்பூலத்தோடு நிறைந்த முகத்தை வாயை உடையவள் அம்பாளுடைய தாம்பூலத்தின் பரிமளத்தை பற்றி கற்பூர வீட்டி காமோத சமாக என்ற இதில் பத்தாவது நாமத்திலும் கற்பூர வீட்டி சௌரபிய கல்லோலிதூ தடா என்று லலிதா திரிஷதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தாம்பூலரசத்தின் மகிமையானது காளிதாசன் காலமேகம் முதலியோர்களுடைய மகாகவித்துவத்திற்கு காரணம் என்பது சாமானியமாக தெரிந்த விஷயம் ஐநூத்தி அறுபது திமிசும பிரபா மாதுளம்பூவின் காந்தியை போன்ற காந்தியை உடையவள் ஐநூற்றி அறுபத்தி மானின் கண்களை போன்ற கண்களை உடையவள் ஐநூத்தி மோகினி மோகமடையும்படி செய்பவள் தன் சர்வ ஜகத்தையும் மோகமடையும்படி செய்வதால் அம்பாளுக்கு மோகினி என்று பெயர் வந்ததாக லகுனாரதீய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யஷ்மா திகம் ஜகத் சர்வம் சுந்தரி மோகிதம் மோகினி தேவ தே ஸ்வகுணோத்தமம் பவிஷ்யத்தீ ரெண்டு அமிர்தத்திற்காக ஷீராப்தியானது கடையப்படும் போது மகாவிஷ்ணுவானவர் அம்பாளை அபேத பாவனையோடு தியானம் செய்து எடுத்த மோகினி ரூபத்தை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ஆதியில் பிரம்மாவினுடைய தியான யோகத்தால் அம்பாள் எடுத்த ரூபமானது பிரகிருதி என்றும் இரண்டாவதாக அம்பாள் எடுத்தது இந்த மோகினி ரூபம் என்றும் தோ பிரூகிரோனோ பிரகிர்நா பிரதமந்தோக ஜனநாத் விமோஹித விஷ்ணுபானவரம்பாளை தியனம் செய்து மோகிபடுத்துனவ என்று அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஐநூற்றி அறுபத்தி மூணு முக்கிய முதன் முதலாக முக்கியமாக இருப்பவள் இதையே ஸ்ருதியில் அகஸ்மி பிரதமஜாருதொல்ல பட்டிருக்கிறது ஐநூற்றி அறுபத்தி நாலு மிருடானி ால் பரமனுக்கு மிருட என்று பெயர்ம சிவரகியம் ஐநூத்தி அறுபத்தஞ்சு மித்ரூபிணி சுகுருத் அன்பன் மித்ரன் ஸ்வரூபத்தை உடையவள் மித்தர்கள் என்றால் துவச ஆதித்யர்களை குறிக்கும் அவர்களைப் போல் பிரகாசமான ரூபத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் இவர்களே அம்பாளுடைய கிரீடத்தில் இழைக்கப்பட்ட ரத்னங்களாக இருக்கிறார்கள் என்று சொந்தரலகரில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது கதை ககனமணிபீஷாந்திரட்டீட்டம் தே ஹைமம் ஹேமஹிசு ஐநூத்தி அறுவத்திய நிப் சர்வகாலமும் திருப்தியோடு இருப்பவள் ஒன்று எப்போதும் திருப்தியோடு இருப்பது மகேஸ்வரனுடைய ஆறு குணங்களில் ஒன்று என்பது ஏற்கனவே வந்த முன்னூற்றி நாமமான ஷடங்க தேவதா யுக்தா என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு அல்லது நித்தியமான ஸ்வரூபானந்தத்தினால் திருப்தியோடு இருப்பவள் என்றும் சொல்லலாம் பக்தனி திகே ஐநூத்தி பக்தர்களுக்கு பொக்கிஷம் போலிருப்பவள் ஒன்று அதாவது அவர்கள் விரும்பியவற்றையெல்லாம் கொடுப்பதால் அறுபத்தி எட்டு நிய ஜகத்தையெல்லாம் வழிகாட்டி அழைத்து போகிறவள் ஐநூத்தி அறுபத்தி ஒன்போது நிகிலேஸ்வரி சமஸ்தமான பிரபஞ்சத்திற்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் ஐநூத்தி மைத்யாதிவாசனால மைத்ரி முதலான வாசனைகளால் அடையக்கூடியவள் ஒன்று பிறரிடம் இருக்கக்கூடிய சித்தவருத்திகள் வாசனைகள் நான்குவிதம் சுகத்தோடு இருப்பவர்களிடம் மைத்ரி சிநேகத்தோடு இருப்பது துக்கப்படுகிறவர்களிடம் கருணா புண்ணியவான்களிடம் முதிதா சந்தோஷத்தோடு இருப்பது பாப்பிடம் உபேஷா கவனிக்காமல் இருப்பது இவைகளை பற்றி விஷ்ணு பாகவதத்தில் சொல்லி இருக்கிறது ரெண்டு இந்த வாசனைகள் சித்தத்தை சோதனம் செய்து பரிசுத்தமாக்குகின்றன மைத்ரி கருணா புண்ணிய பாப விஷயம் பாவனா தச்சித்த பிரசாதனம் யோகசூத்திரம் மூணு இவ்விதமான வாசனைகளால் பரிசுத்தமாக்கப்பட்ட மனதினுடைய ஞானிகள் துக்கத்திலிருந்து விடுபட்டு யோகத்தின் இரகசியங்களை அறிந்து சமாதி நிலையை கூட கடந்துவிட விரும்புகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மைத்யாதி சித்த பரி கர்ம பிதோபிதாய கிளேஷ பிரகாண மிக சலப்த சபீஜ யோக ஒன்று மகாப்பிர சாட்சிணியாக இருப்பவள் மகா பிரளய காலத்தில் பரமசிவன் மகாசம்ஹார தாண்டவம் செய்யும் போது பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் நாசமடைகிறார்கள் என்றும் அம்பாள் ஒருவளே அப்போது அங்கு சாட்சினியாக இருக்கிறாள் என்றும் ஏற்கனவே வந்த இரநூத்தி நாமமாகிய மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவசாட்சினி என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு இவ்விதம் இதர தேவர்களுக்கு அழிவு ஏற்படும் காலத்தில் பரமசிவன் உயிரோடு இருப்பதானது அம்பாளுடைய பாதிபிரதத்தின் பலம் என்றும் மாங்கல்யத்தின் பலம் என்றும் ஆகவே சுவாசினி என்ற பதத்திற்கு அம்பாள் ஒருவளே உரித்தானவள் என்றும் மகாபிரளைய காலத்தில் நாசமடையும் பதிகளையுடைய சரஸ்வதி முதலியவர்கள் அந்த பதத்திற்கு உரியவர்கள் அல்ல என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ரிஞ்சி பஞ்சம் விரதி கரிராசோதி தன்தோயாதி தனம் வித்திரீ மாஹேந்திரி விதத்திரப்ப रुत्त சௌந்தர்லீ சுந்திரம்தோ மசம் பியாசிபுஷா மகேஸ்வரஸ்மியாணி துயா சுமங்கலீரிமா சமே பசிய குருகலா 572. எழுபத்தி ரெண்டு பராசக்தி சக்தி ரூபமாக இருப்பவள் தேகத்தில் இருக்கும்படியான தாதுக்களில் துவக் அஸ்ருத் மாம்ச மேத்தஸ் அஸ்தி என்ற ஐந்தும் சக்தியை மூலமாக உடையவை என்றும் மஜ்ஜன் சுக்ல பிராண ஜீவ தாதுக்கள் நாளும் சிவனை மூலமாக உடையவை என்றும் ஆகவே இந்த ஒன்பது தாதுக்களாலான தேகமானது நவயோனிகளிலிருந்து உண்டானதென்றும் பத்தாவது தாது ஒன்றே பராசக்தி என்ற பெயருடையதென்றும் சொல்ல ृकोस्त धातव शक्ति मूल का மஜ்ஜு இந்த விதமான எல்லா தாதுக்களும் மேற்பட்டதான பராசக்தி என்ற தசமி தாது ரூபமாக அம்பாள் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லலாம் ரெண்டு சக்தியின் சேர்க்கையினால்தான் சிவனுடைய உத்கர்ஷம் இது ஏற்படுகிறது என்பது தேவி உபாசகர்களின் முக்கியமான சித்தாந்தன் இதை பற்றி சிவசக்தியாயுக்தோ என்றி முதல் ஸ்லோகத்திலும் இதர கிரந்தங்களிலும் சொல்லப்பட்டிருப்பது பிரசித்தமான விஷயம் இப்படி சக்தனான பரமசிவனுடைய சக்தியானது பராசக்திவ்ரூயதே என்று ஸ்ருதியில் சொன்னபடி பதார்த்தங்களின் விதமாக இருக்கிறது என்றும் இவ்விதமாக பதார்த்தங்களில் இருக்கும் சக்தியானவை கௌரிய பராசக்தியினுடைய விபூதிகள் என்றும் அந்த சக்தியினுடைய பதார்த்த மகேஸ்வரனுடைய என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு பரா எனப்படும் மந்திரத்தின் சக்தி ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் நாலு பிரயோகத்தில் இந்த நாமத்தை பரஸ்யை சக்தியை நமஹ என்றும் பராசக்தியை நம என்றும் சொல்லலாம் ஐநூற்றி எழுபத்தி மூணு முடிவாக இருப்பவள் அதாவது அவ்விதம் முடிவான ஞான விசேஷத்தின் ரூபமாக இருப்பவள் என்று தாத்பரியம் அவ்விதமான ஞானம் ஏற்பட்டவுடன் சகல கர்மா சகல ஜகத்துகளும் முடிவடைந்து விடும் என்பதாக சர்வம் கர்மா பார்த்த ஞானே பரிசமாபதே பகவத்கீதை இவ்விதமான ஞானத்தை பற்றி சூதகீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களின் மூலமாகவும் ஆச்சாரியார் உபதேசத்தினாலும் சாஸ்திரங்களையொட்டிய தர்க்கங்களாலும் தான் சர்வசாட்சியாக இருப்பதை நன்றாய் மனதில் நிச்சயம் செய்து கொண்டு பிறகு ஸ்திரமான தன்னை தவிர்த்து தெரியும் சகல பதார்த்தங்களையும் என்று தெரிந்து கொண்டு திரும்பவும் சுவானுபவத்தினால் தன்னை அத்வயமானதும் சுத்தமானதுமான பிரம்மம் என்று நிச்சயித்து கொண்டும் அதன் மேல் அற்புதமான நிச்சயத்தை விகாரமில்லாததும் அத்வயமானதுமான தன்னுடைய சித்தத்தில் அப்பால் நிலைத்து நிற்கும் இருக்கும் ஞானமே பராணி என்பது யா பமஸ்திஷ் தயேதி யின்மா விக்கியே த்தே பிளாபலம் பூ்வா கேவல்தி தாட்சா விவரோ முனி ஈதீயம் பரானிஸ்வாமி பிரயோகத்தில் சொல்ல வேண்டும் ஐநூத்தி எழுபத்தி நாலு பிரஜான கண ரூபி நித்தியமானதும் கனிபூதமானதுமான ஞான ரூபமாக இருப்பவள் ஒண்ணு பிரஜானம் என்பது விற்பிபின்னமான மாறுதல்களில் இல்லாத நித்தியமான ஜானம் அது கணிபூதம் என்பது எக்காலத்திலும் அவித்தையின் லேசத்தால் கூட கலப்பு ஏற்படாதது எப்படி உப்புக்கல்லானது உள்ளும் புறமும் பூராவும் ஒரே ருச்சியாக ரசகனமாக இருக்கிறதோ அதே மாதிரி ஆத்மாவும் உள்ளும் புறமும் பூராவும் பிரஜானகனமாக இருக்கிறது என்று ஷ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐநூற்றி எழுபத்தஞ்சு மாத்மிபானத்தினால் ஆலசியத்தோடு இருப்பவள் ஒன்னு திராட்சாரசத்திலிருந்து தயாராகும் மத்தியத்திற்கு மாத்வி என்று பெயர் ரெண்டு அலசா என்பதனால் உள்நோக்கிய நிஷ்டியோடு இருப்பதால் சீதளமாயிருப்பதை குறிக்கப்பட்டது ஐநூத்தி மத்தா மயங்கி இருப்பவள் ஒன்று அதாவது முந்திய நாமத்தையொட்டி மாத்விபானத்தினால் மயங்கி இருப்பவள் என்று சொல்லப்பட்டது ரெண்டு மத் என்ற சப்தமானது அகம் என்பதை குறிக்கும் அவ்விதமான அகம் என்ற பாவமானது அகம்பாவமானது மத்தா என்று சொல்லப்படும் இங்கு அம்பாளை மத்தா என்பதனால் பரமசிவனுடைய அகங்கார ரூபிணியாக அம்பாள் இருப்பதை சொல்லப்பட்டது இதே விதமாக அம்பாள் இருப்பதை என்று ஆச்சியால் சௌந்தரியலகரிலும் அகந்தாமலம்பே திருடதரம் அகந்தாம் பசுபதே என்று நீலகண்ட தீட்சிதர் நீலகண்ட விஜயத்திலும் வர்ணித்திருக்கிறார்கள் ஐநூத்தி எழுபத்தி ஏழு மாதிரா வர்ணரூபிணி மாத்ருகா வர்ணங்களின் ரூபமாக இருப்பவள் ஒன்று அதாவது ஐம்பத்தோரு அக்ஷரங்களின் ரூபமாக இருப்பவள் என்று தாற்பயம் ஸ்வரங்கள் பதினாறு காமுதல் மாமுடிய இருபத்தஞ்சு யாமுதல் ஷாமுடிய பத்து ஆக ஐம்பத்தி இவைகளை மாத்ருகைகள் என்றும் வர்ணங்கள் என்றும் சொல்லுவது வழக்கம் ரெண்டு மாத்ருகைகளுக்கே தனித்தனியான வர்ணங்கள் உண்டென்பதாக சொல்லப்படும் இவ்விதமாக வர்ணங்களின் ரூபமாக அம்பாள் இருப்பதாய் இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் அகராதி ஸ்வரங்கள் என்றும் காமுதலான பன்னிரண்டும் சிந்தூரணம் என்றும் வெளுப்பு நிறம் என்றும் என்றும் காஞ்சனபாரியின் இதர தந்திரங்களில் இதற்கு மாறாக ஸ்பட்டிகா ஸ்வரோக்தா ஸ்பர்ஷா சிலர் எல்லா அக்ஷரங்களும் விழுப்பு நேரம் என்று சொல்லுவார்கள் மாத்ருகா விவேகத்தில் அகாரம் சர்வ தேவத்யம் ரத்தம் சர்வவசம் என்பது முதலாக ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் ஓரோர் வர்ணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மூணு அல்லது மாத்ருகா வர்ணங்களால் நிரூபிக்கப்பட்டவள் சொல்லலாம் ப்படி பரசம்புவானவர் சக்தி சிவன் என்ற இரு பிரிவோடு இருக்கிறாரோ அம்மாதிரி மாத்ருகாதேவியானவள் இரண்டு ரூபமாக இருக்கிறாள் என்றும் ஒரு ரூபத்தில் ஸ்ரீகண்டன் முதலான பெயர்களுடைய சிலவாசகங்கள் என்றும் மற்றொரு ரூபத்தில் பூர்ணாதிரி முதல பெயர்களுடைய சக்தி என்றும் சூது சங்கீதையில் யஜ வைபவ கண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிவாத்மனா ததைவ மாதிரே சக்தி யாக்காரே சகேஸ்ஷி காத்தரே சிவசாஷி சாட்சா விஜேய பத்த நாலு அல்லது அக்ஷமாலா ஸ்வரூபிணியாக இருக்கிறாள் என்று சொல்லலாம் மாதிர்கா வர்ணங்கள் ஆமுதல் ஷாமுடிய இருப்பதால் அவையெல்லாம் சேர்ந்த மாலைக்கு சமூகத்திற்கு அக்ஷமாலா என்று பெயர் அம்பாள் இப்படி சப்தபிரம்மஸ்வரூபிணியாக இருப்பதாலும் அதற்கு அதீதமான ஸ்வரூபத்தை உடையவள் என்பது ரகசியமான விஷயம் அஞ்சு அல்லது மாத்ருகா வர்ணங்களை உண்டு பண்ணுகிறவள் அவைகளின் ஜனயத்ரி என்றும் சொல்லலாம் சிவனுடைய அனுத்தர ரூபத்தில் இச்சாசக்தியானது சேர்வதால் வர்ணங்கள் திவியாவத்தின் பிரகாரமானது சௌபாகிய சுதோதயத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் ஆறு மாத்ருகா வர்ணங்களே ஸ்ரீ ஸ்ரீ சக்கராத்மகமாக இருக்கின்றனவென்றும் சொல்லப்படும் இதை பற்றி மாத்ருகா விவேகத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அம்மாதிரி மாத்ருகா வர்ணங்களின் ஞாசத்தினால் ஸ்ரீசக்ரத்தை பாவனை செய்வது கைலாச பிரஸ்தாரம் என்றும் திதிநித்யா தேவதைகளின் ஞாசத்தினால் ஸ்ரீசக்ரத்தை பாவனை செய்வது மேரு பிரஸ்தாரம் என்றும் வச்சியாதி தேவதைகளின் ஞாசத்தினால் பாவனை செய்வது து பூரஸ்தாரம் என்று சனந்தன சங்கிதையில் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளில் மாதிரா ஸ்ரீசக்ரம் இவைகளுடைய ஐக்கிய விபாவனமாகிய கைலாச பிரஸ்தாரத்தை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ஏழு மேலே வரும் பிரசண்டாஜ்யா என்பதை பிரித்து பிரசண்டா ஆக்ஞா என்று இரண்டு நாமங்களாக சொல்வது போலும் இதர நாமங்களை பிரித்து சொல்வது போலும் இந்த நாமத்தை மாத்ருகா அல்லது வர்ணரூபிணி என்றும் சொல்வதுண்டு ஸ்கந்தோத்பாதேன மாத்ருகா என்ற தேவி புராண வசனப்படி ஸ்கந்தருடைய ஜனனியானதினால் அம்பாளுக்கு மாத்ருகா என்று தனியான பெயரும் உண்டு ஐநூற்றி கைலாச நிலையா மகா கைலாசம் என்பதை வாசஸ்தானமாக உடையவள் மகா கைலாசம் என்பது கைலாசத்திற்கும் அப்பால் இருப்பது பரமசிவனுடைய இருப்பிடமுமான லோகம் என்பது சிவபுராணம் முதலியவைகளில் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது லலிதாம்பிகா ரூபிணியான அம்பாளை பற்றி சொல்லுகையில் சர்வோத்கிருஷ்டமான தேவதையாகையால் மகாகாமேஸ்வரி என்றும் பரமசிவனை மகாகாமேஸ்வரர் என்றும் கணேசரை மகாகணேஷர் என்றும் பாசுபதாஸ்திரத்தை மகாபாசுபதா ம் என்றும் தனிப்பெக்களோடு சொல்லப்பட்டிருப்பது கவனிக்கக்கது ரெண்டு அல்லது மேலே சொல்லிய கைலாச என்ற அபேத பாவனா இங்கு கைலாசம் என்று சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் வச்சியாதி பூபரஸ்தாரம் என்ன தித்யா ததாத்மயமாகிற மேரு இவை இரண்டிற்கும் வேற்றுமையானதும் வேல்பட்டதுமாகையால் மகா என்று விசேஷமாக சொன்னது மூணு அல்லது பிரம்மாந்திரத்தில் இருக்கும் சகசிராரத்தை கைலாசம் என்று சொன்னதாகவும் சொல்லலாம் கைலாச ரூபி ஒன்பது தாமரை தண்டில் இருக்கும் நூலை போல் மிருதுவான கைகளையுடையவள் ஐநூத்தி எண்பது மகனீயா எல்லோராலும் பூஜிக்கத்தக்கவள் ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு தயாமூர்த்தி தயையே மூர்த்திகரித்தான ஸ்வரூபத்தை உடையவள் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு மகாசாம்ராஜ்யசாலினி மகத்தான சாம்ராஜ்யத்தோடு விளங்குகிறவள் அரசர்களுக்கெல்லாம் அரசனாயிருப்பவனுக்கு சாம்ராட் என்று பெயர் அம்பாள் சர்வசிரேஷ்டமான மகா கைலாச அதிபத்தியத்தோடு இருப்பதால் மகாசாம்ராஜ்யத்தை உடையவள் என்று சொல்லப்பட்டது ஐநூற்றி ஆத்ம வித்யா ஆத்ம ஜானூபிணியாக இருப்பவள் அதாவது ஆத்மாவே பிரம்மம் என்று பிரார்த்திக்கும் உண்மையான ஞான இருப்பவள் என்று தாத்பரியம் ரெண்டு அல்லது ஆத்மாஷ்டாட்சர மந்திர ரூபிணி என்றும் சொல்லலாம் ஐநூத்தி எண்பத்தி நாலு மகா இருப்பவள் ஒன்று மேலே சொல்லப்பட்ட ஆத்ம வித்யையே அதையே மகாவித்ய என்று இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது மகத்தீயும் வித்யாரூபிணியாகவும் சொல்லலாம் சகலவிதமான அனர்த்தங்களையும் நிவாரணம் செய்வதால் மகத்துவம் ஏற்படுகிறது மூணு நவ வனதுர்கா மகாவித்யை என்ற சஞ்ஞை உண்டு ஐநூற்றி ஸ்ரீவித்யா பஞ்சதஷி ஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்று வித்யை நாலு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது யக்ஞ வித்யா கர்மாக்களை பற்றியது மகாவித்யா உபாசனா வித்யை குஹ்ய வித்யா மந்திர வித்யை ஆத்ம வித்யா பிரம்ம வித்யை இம்மாதிரி வித்யா என்ற பதத்திற்கு அர்த்தம் இருப்பதாகவும் அவ்விதமான வித்யைகளெல்லாம் அம்பாளுடைய ரூபங்கள் என்றும் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யக்ஞ வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யா சசோபனே ஆத்மவிதாச்சேவிமுலாயிக்குயீவாத்தீத்தூத்திஎண்பத்திய காமசேவித மன்மதனால் உபாசிக்கப்பட்டவள் ஒன்று மன்மதன் ஸ்ரீவித்ய என் பேதங்களில் ஒன்றின் ரிஷி மந்திர துருஷ்டா என்பது ஏற்கனவே வந்த மனு வித்யா சந்திர வித்யா முதலிய நாமங்களில் எழுதப்பட்ட மனுஷந்திர குபேரஸ் என்ற ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வித்யாபேதமானது அனங்க வித்யை என்று சொல்லப்படும் இதை பற்றி அருணோபனேஷத்தில் வெகு அழகாகவும் சுருக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அவன் ஸ்ரீவித்ய என்ற ஒரு ரத்னத்தை அதை அவன் துவாரம் செய்து கோர்த்ததாகவும் பிரணித்ததையொட்டி இந்த நாமத்தில் வரும் சேவிதா என்ற பதத்திற்கு கோர்க்கப்பட்ட வித்யா ரூபியாய் இருப்பவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் இந்த உபனிஷத்தின் வியாக்யானமானது பாஷ்யத்தின் மூலத்திலும் சௌந்தர்யலகரிக்கு லட்சுமிதரர் எழுதியிருக்கும் வியாக்யானத்திலும் காணப்படும் ரெண்டு மன்மதன் அம்பாளை உபாசித்து அனுகிரகமடைந்ததை பற்றி சௌந்தர்ய பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்மரேத் मुनीनामप्यंत, ரயனே நபுஷா முனீனி மோகாய மக்துஷ்பதுக்கமீ பஞ்சீசிகாமருதா தனர ஜிங்கோவிஜய காமன் என்றால் மகா காமேஸ்வர இடம் குறிக்கும் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஸ்ரீசோட்டாட்சரீ வித்யா மகிமை பொருந்திய சோடசாட்சரி வித்யா ரூபிணியாக இருப்பவள் ஒன்று பதினாறு அக்ஷரங்களோடு கூடியது சோடசாட்சரி மகிமை வாய்ந்ததும் பதினாறு அக்ஷரங்களை உடையதுமான வித்யை ஸ்ரீ சோடசாட்சரி வித்யா ரெண்டு கௌடபாதருடைய ஸ்ரீ வித்யா ரத்னசூத்ரத்தில் அத வித்யா அஷ்டாம் வர்ண விசிஷ்ட என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி சோடசாட்சரி வித்தியானது இருபத்தெட்டு அக்ஷரங்களோடு கூடியிருந்த போதிலும் நடுவிலிருக்கும்படியான பஞ்சதசையின் கடாத்ரய மூன்று அக்ஷரமாக கணக்கு பண்ணி மொத்தம் பதினாறு ஆகினதால் விரோதம் யாதொன்றும் இல்லை அல்லது ஸ்ரீ என்னும் அக்ஷரத்தை பதினாறாவது அக்ஷரமாக உடைய வித்யென்றும் சொல்லலாம் நாலு சோடசாட்சரியே தான் ஸ்ரீ வித்யை என்று சொல்லப்படும் ஐநூத்தி எண்பத்தி எட்டு மும்மூன்றான சமூகங்களோடு கூடியவள் ஒன்று இவை திரிமூர்த்திகள் அவஸ்தாத்ரயம் பீடாத்ரயம் லோகத் திரயம் குணத்ரயம் முதலியவை இம்மாதிரியான திரிக்கூடங்களின் ரூபமாக அம்பாள் இருப்பதை இங்கு ஒரே பதமாக சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது வாக்பவம் முதலான கூடத்ரயத்தோடு அபிந்தமாக இருப்பதை சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ஐநூற்றி எண்பத்தி பரமசிவனோடு ஏகதேசமாயிருப்பவள் ஒன்று பரபிரம்மமானது சிவசக்தி சாமரஸ்வரூபமாக இருப்பதால் அம்பாளை காமகோட்டிகா என்று சொல்லப்பட்டது அம்பாள் வேறு பரமசிவன் வேறு என்பது கிடையாது என்பது தாத்பரியம் ஐநூற்றி தொண்ணூறு கடாக்ஷ கிங்கிரி பூத்த தன்னுடைய கடாக்சத்திற்கு கிங்கிரிகளாக இருக்கும் கோடிக்கணக்கான லக்ஷ்மி தேவிகளால் சேவிக்கப்பட்டவள் ஒன்று கிம் என்ன செய்ய வேண்டுமென்று எஜமானனுடைய கட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சேவகனுக்கு கிங்கரன் என்று பெயர் அம்பாளுடைய அனுகிரகிக்கப்பட்ட பக்தனை கோடிக்கணக்கான ஸ்ரீதேவிகள் கிங்கரிகளாக சேவிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தாத்பரியம் இரண்டு அல்லது அவர்கள் அம்பாளுடைய கடாக்சத்தினால் வெளியிடப்படும் உத்தரவுகளுக்கு காத்துக்கொண்டிருப்பதாகவும் சொல்லலாம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சிரஸ்திதா சிரசில் இருப்பவள் அதாவது பிரம்மாந்திரத்தில் குரு இருப்பவள் என்று தாத்பரியம் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு போன்ற காந்தியையுடையவள் கீழாக சந்திரன் இருக்கிறது அது ஸ்ரீவித்யையின் திருத்தீய கூட்டாத்மகமானது ஆகவே அம்பாளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது ஐநூத்தி பாலஸ்தா நெற்றியில் இருப்பவள் அதாவது ஹிருலேக்கையின் பிந்து ரூபமாக நெற்றியில் இருப்பவள் என்ற தாத்பரியம் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு இந்திரதனுஷின் போன்ற பிரப இருப்பவள் அதாவது மேலே சொல்லப்பட்ட பிந்துவுக்கும் மேலாக இருக்கும் அர்த்த ரூபமாக இருப்பவள் என்ற தாத்பரியம் தீபா காரோர்த்த மாத்ரச் சலலாட்டே அதுச்சந்திர்தார பாத்திரூர்வாஹ மதுபரிச்சோ திருவா ரகசியம் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஹத்த ஹிரதயத்தில் இருப்பவள் ஒன்று அதாவது ஹிரதயத்தில் இருப்பதால் இந்த பெயர் ரெண்டு பிரபு ஹதய ஜாத்தோ பதே பதே சுகானி பவந்தி என்று கல்பசூத்திர வசனப்படி பராபீஜத்திற்கு ஹதயம் என்று பெயர் ஆகவே அந்த மந்திரத்தில் இருப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு பரமேஸ்வர ஹிருதயம் என்று பெயருடைய உபனிஷத்தையே ஹிருதயம் என்று சொல்லப்படும் அதில் அம்பாள் அந்தர்யாமியாக பிரதிபாதிக்கப்படுவதால் ஹிருதயஸ்தா என்று பெயர் நாலு சர்வ ஜகத்திற்கும் கிருதயமே பீஜம் என்று சொல்லப்படும் இவ்விதமான பீஜத்தில் ஜெகத்ரூபமாக அம்பாள் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் शक्तिरूपो யோதீச்சிப்போ மஹா தீச்சம் ஜகதே தச்சராச்சரம் அனுத்திரிம்சி 596 ஆறு ரவி பிரஜா சூரியனை போன்ற காந்தியை உடையவள் ஹதயத்தில் சூரிய மண்டலம் இருப்பதாலும் அதுவே ஸ்ரீவித்தியின் த்விதீய கூட்டமாக இருப்பதாலும் இங்கு அம்பாளை ரவி பிரஜா என்று சொன்னது ரெண்டு நிபிரக்யா என்ற பதங்கள் சாதாரணமாய் சமானமாக இருப்பதை காட்டுகிறவனாக இருந்த போதிலும் இங்கு திருத்தீய த்விதீய கூட்டங்களோடு அபேதமாக இருப்பதை காட்டுகின்றன ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு தீபிகா திரிகோணத்துக்குள்ளிருக்கும் தீபமாக இருப்பவள் ஒன்று மூலாதார பத்மத்தினுடைய கர்ணிகையின் நடுவில் திரிகோணம் இருக்கிறது அதில் அக்னி மண்டலம் இருக்கிறது அதுவே ஸ்ரீவித்தியையின் பிரதம கூட்டம் அதோடு அம்பாள் அபின்னமாக இருப்பதால் திரிகோணாந்தர தீபிகா என்று சொன்னது ரெண்டு மூலாதாரத்தில் அக்னியும் ஹிருதயத்தில் சூரியனும் பிரம்மாந்திரத்தில் சந்திரனும் இருப்பதும் அவை மூன்றும் ஸ்ரீவித்தியையின் மூன்று கண்டங்களோடு அபின்னமாக இருப்பதும் தந்திரராஜத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது நித்யா மத்தியேஸ்திபாவகேந்திராத்மகமேவிய திரும் மேருவானது அஷ்டகோணாத்மகமான பர்வத்தம் இதை சூரியன் பிரதட்சிணம் செய்து வரும்போது ஒரே சமயத்தில் மூன்று கோணங்களைத்தான் பிரகாசப்படுத்துகிறான் அக்னி யமன் நிர்ருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இந்த எட்டு திக்கு கோணங்களின் இந்த புறத்தில் மத்தியான சமயத்தில் சூரியன் உச்சியில் இருந்தால் குபேரபுரத்தில் அஸ்தமனமும் யமபுரத்தில் உதயமும் நடைபெறும் இப்படி குபேர இந்திர யமகோணத்ரயத்தில் இருக்கும் போது அவர்களுடைய மூன்று புறங்களை பிரகாசப்படுத்துகிறது குபேர இந்திரயம ரேகைகளின் அந்தரத்தின் நடுவில் இருக்கும் ஈசான அக்னிபுரங்களிலும் அதன் வெளிச்சம் தெரியும் என்பது இதிலிருந்து ஏற்படுகிறது இவை இரண்டில் ஈசானபுரத்தில் மூன்றாவது யாமமும் அக்னிபுரத்தில் முதலாவது யாமமுமாக இருக்கும் ஆகவே சூரியன் இந்த புறத்தில் மத்தியால் குபேரிக் விதிக்கு பிரகாசப்படுத்துகிறான் இதே மாதிரியேயத்தில் மத்தியான விதிக்குத்யங்களையும் பிரகாசப்படுத்துகிறான் இதே மாதிரியே மற்ற மாத்தியானக காலத்தில் பிரகாசிப்பதை சொல்ல வேண்டும் இருக்கும் கோணம் ஒன்று தனக்கு தட்சிணவாம பாகங்களில் இருக்கும் கோணங்கள் இரண்டு ஆக மூன்று கோணங்கள் அவைகளுக்கு அந்தரமாக இருக்கும் தட்சிணவாம ரேகைகள் இரண்டு ஆக இந்த ஐந்து புறங்களை பிரகாசப்படுத்தும் சூரிய ரூபமாக இருப்பதால் திரிகோணாந்தர தீபிகா என்று அம்பாளுக்குப் பெயர் பெண் ஒன்று அல்லது அஸ்வினி முதலான நட்சத்திரங்களின் ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் தாட்சாயணித் தார ரெண்டு தர்ஷ பூர்ண மாசங்களில் ஆபிருத்திக்கு தாக்சாயண யஜம் என்ற பெயர் இந் அந்த இருப்பவள் என்றும் சொல்லலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்போது முதலான தைத்தியர்களை சம்ஹாரம் செய்தவள் அறநூறு தக்ஷ யஜ தக்ஷனுடைய யஜ்ஞத்தை நாசம் செய்பவள் உன் தக்ஷன் என்ற பெயருடையவர்கள் இருவர் பிரஜாபதியானவர் ஒருவர் அவருடைய மனுஷ விசேஷமான ராஜா மற்றொருவர் இவர்கள் இருவராலும் செய்யப்பட்ட யஜ்யங்களை நாசம் செய்பவள் என்று இங்கு சொல்லப்பட்டது நாசமானது சிவனால் செய்யப்பட்ட போதிலும் அம்பாள் காரணமாக இருந்ததால் அம்பாளை நாசம் செய்ததாக சொல்லப்பட்டது இதே விதமாக மது கைட்ட பஜனி பெயர் ஏற்பட்டது அபிவியாக ியசத்தஷிப்ப பவித மாட்சுன்வீனி பௌத்த புத்தேதா தம் வாரிஷா ஜனிஷ் கனியம் சைவாப் வை சாந்திரிவீர் பிரம்மவ வாயு புராணங்கள்